அந்த இரண்டு கைகளாய மட்டும் அப்படியே கும்புனா மொட்டா இருக்குது இந்த மாலை ஒரே இந்த வரிசையில போறாங்களாம் கியூவல போறாங்களா எல்லாரும் கிரீடம் அணிஞ்சிருக்காங்களா தேவர்த்தினுடைய தொகுதியாக இருக்கான் எல்லா இடத்துல கிரிடம் வச்சிருக்காங்க அந்த கிரிட மாலை இப்படி மாலைகளாக காட்சியளிக்கு கையில எங்களுடைய திருக்கையில என்று சொல்லி அப்படியும் பாராட்டினார் இனி இனி அங்க இருக்கிற ஆலமரத்தில அங்க இருக்கிற பூதம் அப்படிமில்ல இங்க போதும் சிவகணங்கள் புண்ணிய மிருதியினாலே நம் போன்று ஆன்மாக்களாக இருந்ததுதான் ஒரு காலையிலேயே சிவகணங்களாக ஆயின் அவை ஏவலை செய்யும் மற்ற நிறங்களை இறைவனையும் என்று சொல்லுவது அது என்ன செய்ய முன்னாரு ரொம்ப அருமையா அதை பற்றி ஒரு பாட்டே சொல்றேவர் வேண்டிய நாடும் ஐம்பரும் நாட்டு அங்க போய் இந்த சிவகணங்கள்கிட்ட இந்த அந்த அண்டங்களை எல்லாம் ஒரு நாளைக்கு கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரம் எங்களால் எங்க உலகத்து இருக்கிற அண்டங்கள் அத்தையும் ஒருங்கு திரட்டு கொண்டு வந்து நிறுத்தி இதுவோ பார் இது காட்டுறான் பாருங்க பாருண்ட பாரு ஆயிரத்தெட்டு அண்டம் சூரபல்மன் கேட்டானே பாத்தியல எத்தனை பாத்தியா ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு சீக்கிரம் ஆயிரத்தெட்டு இருக்குதா இருக்குது அது எல்லாம் இப்படி அண்டங்களை கொண்டாந்து காட்டணும்னா அவங்க காட்டுமா அவ்வளவு ஆற்றலுடைய இடம் அடுத்து நாடும் நாட்டுவேற காற்று எங்க இருக்கிற காற்றம் வானம் இவற்றையா எல்லாம் காட்டும் அவ்வளவு ஆற்றல் உடைய அவ்வளவு ஆற்றல் உடைய அதோடு கூட கோடி கோடி கூற பூதங்கள் எவ்வளவு இருக்கும்னாரு அதெல்லாம் யாரும் செஞ்ச அங்க இருக்கிறவங்க தெரியும் கோடி அவ்வளவுதானே தவிர சின்னது பெருசுதான் இருக்கு ஆடும் பாங்கலாம் அதுக்கு என்ன வேலை நல்லா பாடிட்டு இருக்க ஆடி அவ்வளவுதான் மாதர் மடப்பிடிமையான பாட்டு இல்ல மாதர் மடப்பிடிங்கிற பாட்டுக்கே ரொம்ப ஓதவா முடிச்சு பாடுனாங்கன்னா இல்ல ஒரு மணி நேரம் பாடுபடியான பாட்டு ரொம்ப அருமையா அதுல எல்லா வரையும் இப்ப இல்ல ஞானசம் குழந்தை பாடுது என்ன ரொம்ப அருமையான பாட்டு எங்க அம்மா எப்படி இருப்பாங்க எங்க அப்பா அப்படி இருப்பாங்க எங்க அப்பா அம்மா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாரு இது மாதிரிதான் இப்ப எங்க அம்மா எப்படி இருப்பாங்க சொல்லப்போடுல எங்க அப்பாவும் அவங்கள சுத்தி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க எங்க அப்பா என்ன பண்ணா தெரியுமால இந்த பூதங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்குமா சின்ன சின்ன பூதம் பெருசெல்லாம் அத சூழ இருந்து இசை பாட உம் ஆடுவர்கள் எங்கே பூதங்கள்லாம் பாடட்டும் என்ன பாடணும்னா பழமஞ்சுரம் பண்ணை பாடிட்டோம் எல்லாம் பழமஞ்சுரம் பாடுமா அதுக்கு ஏற்ப இவர ஆடுவாராம் பாடியே இவர் ஆடிய இருப்பார் எங்க அப்பாவும் பாடுவார் எங்க அப்பா பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும் ஏ அப்பா என்ன பாடுவார் உங்க அப்பா என்ன பாடுவார் வேதமூறு ஏழிசை பாடுவருள் வேதமூறு ஏழிசை பாடுவருள் அப்ப எங்க அப்பா பாட்டும் பாடுவார் பாடுவார் நடனமும் செய்வார் வேதமோடு எழுதை பாடுவர் அருமையா சொல்ற ஆகவே இந்த பூதங்கள் எல்லாம் என்ன பண்ணு கேட்டா இசை பாடவும் ஆடுவர் அருமையா பாடும் இவர் ஆடுவார் அவர் பாடுவார் இவை எல்லாம் ஆடுவான் அப்படி பெரிய மகிழ்ச்சியாக இருக்குமாம் தெரிஞ்சு அப்படிப்பட்ட நம்முடைய பெரிய புராணத்தில் செயலாக இரண்டு ஒரு செயல் ஞாபகம் என்னது அப்பாவுக்காக பொருள் கேட்ட ஒரே ஒரு பிள்ளை யாரு அப்பாவுக்காக பொருள் கேட்ட பிள்ளை தனக்காக பொருள் கேட்கல அப்பாவுக்காக ஞான சம்பந்த அப்பா ரொம்ப காலமா பொருள் கேட்டு இருக்க எதுக்கு வேல் செய்யறதுக்காக சீகாடியில வேல் செய்யணும் தம்பிட்டு சொல்லிட்டே இருந்திருக்க திருவாவூரது திருவாருதுறை வந்த உடனே தம்பி நான் சொல்லிட்டு இருக்கேன் கிடையாது காசு சொல்ற அப்படிதான் இருப்பார எப்பவுமே பணம் இருக்காதான் கூட வரவங்க செலவு பண்ணுவோம் அப்படி எடியோருன்னு சொல்லுவாங்க மற்றபடி வல்லாறை கேட்க எனக்கு இங்க ரொம்ப தெரியாது அவங்க பத்தி சொல்றேன் சட்டை பையில அவ்வளவுதான் கட்சி காசு இருக்காது தேவையும் இல்ல அவருக்கு அப்படின்னு அது மாதிரி இவர்கிட்ட இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஞான சம்பந்தத்தை ஒன்னும் பணம் ஆனா அப்பா கேட்டுட்டே இருக்காங்க என்ன செய்யறதுனார் திருவாவோடையில பாண்டார் இடையினும் கடையினுங்கிறப்ப அந்த இறைனும் தலைனுங்கிற அருமையான பாடல் பாடிய மாத்திரத்துல ஒரு சிவபூதம்தான் ஒன்று கொண்டு வந்து அப்படியே ஒரு பொற்கடிய கொடுத்ததாம் திருவாவூடு துறையில அதை எடுத்து வைத்து கொண்டுதான் தந்தையாரிடம் கொடுத்து வேள்வி செய்யுங்கள் அப்படி ஒரு அருமை ஆனா இறைவன் என்ன சொன்னான செய்யும் இன்னொருவர் சேர நாட்டுக்கு போனார் நிறைய பொருள் கொடுத்தார் யானை வாங்கிட்டு வந்தது யாரு சுந்தரர் திருமுருகன் பூண்டியும் அந்த உடனே நாம தான் எப்ப பொருள் கேட்டாலும் எப்ப கேட்டாலும் இது ஏன் போய் சேரமான தோன்மாள்ட்ட வாங்கிட்டு வருதுன்னு பார்த்தார் திருமுருகன் பூண்டி அந்த எல்லைக்கு வரும்போது இந்த சிவபோதை கணங்கரை விட்டார் இந்த வரைஞ்ச மனுஷன் கிட்ட எட்டு மலை வேறு ஒரு துண்டு மட்டும்தான் இருக்கணும் மற்றதெல்லாம் புரிஞ்சு போன பாவம் எல்லாம் பிச்சு புரிஞ்சு அத்தனையும் மகா கோபம் அவருக்கு யாரோ சேரமான் பெருமாள் கொடுக்கிறார் என்னையா யாரோ கொடுத்த பணத்தை கூட பைசா மாச்சி புரிஞ்சிட்டியா கொடுக்கு வெங்கிய வேடுவர் விரவலா சொல்லி திருகு முட்டனை குட்டி கூரை கொண்டு ஆரளிக்கும் நீ உட்கார்ந்து இருக்கீ என்றார் ஆகவே பெருமான் சொன்ன செயல்களை அவர் அதே போல பெருமான் பெருமானி ஒரு முப்பது முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக கோயில் சங்கோஜமா இருக்கு உன் கையினால இடமும் பொறி இடவம் உச்சரை பொறி உன் கையினால சூழ இலக்கணியை பொறி என்று கேட்கிறார் திருவுள்ளம் அடும்படியாக இடவக்குரியும் ஏவலுக்காகவே இருப்பன அவை கைலாயத்தில் இருக்கின்றன எப்பொழுது இருக்குமா இது அங்க இருக்கின்றன நாயகன் கடல் சேவிக்க நான் முகன் மேய காலம் அலாமையில் மீண்டவன் சோதியில் மூழ்கி ஒன்று ஆய அண்ணமும் வழிபாடு செய்யணும் நினைச்சா தைய பிரம்மரோகர் எதுல போவாமே அவனுக்கு என்ன ஊடுதி அண்ணம் அன்னத்து மேல ஏறிட்டான் போன கையில ஆயம் போயிட்டான் போன அன்னத்தை பகுதியில் விட்டுட்டு நிக்கிற கியூல் நின்ன முந்த முடியாது அங்க எல்லாம் முந்தனா போச்சு ஒரு ஆள் இருக்காரு யாரு நந்தியம் பெருமான் தலையில தான் அழுச்சிருவார் போயிட்டே இருந்தார் இங்க நான் முகன் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் அவங்களும் கியூல் போனா போக வேண்டியதான் போலோட புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொன்னார் புகுவார் அவரை முந்துவேங்கல புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொன்னார் ஆகவே அது போல வந்துதான் பார்த்தான் மணிக்கணக்கில் மணி அஞ்சு மணி நேரம் நின்றுச்சு பெருமான் ஒரு ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் படைப்பு தொழில விட்டுட்டியே நமக்கு மேல் மேலிடத்திருப்பவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பணிக்கு அழைத்தா மட்டும் போதாது நம்முடைய பணியும் இப்போ இருக்கிற திருப்பளுக்கு அழைத்தாங்க அவங்க காரியமாகவே கூட இருக்கலாம் ஆனாலும் அவங்க காரியம்தான் அழைக்கிறது அவங்க காரியம் தான் பாடம் ஓய்வா இருக்கும் போதுல வராதி அது மாதிரி இங்க நான் மோன் போன போனா வந்து உள்ள போனா இன்னும் ஆக மாட்டேங்க உள்ள போறதுக்கு பார்த்தா ஒரு ரெண்டு மணி நேரம் காத்திருந்தான் சரி இன்னைக்கு முடியல இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தான வந்தா தான் அன்னத்தை பாக்கறான் ஏனா மீண்டும் பிரமலத்துக்கு போயிடலாம் வெள்ளவளையு இருக்கும் கைலாய மலை எப்படி இருக்குது பொண்ணின் வெந்திரு நீரும் ஒரே வெள்ளவளையா இருக்குது அண்ணன் எங்க போச்சுன்னு தெரியலயே கொஞ்சம் வயசானாச்சு நாப்பது நாப்பது ரெண்டு சாலையரம் போற வயசு இப்படியே பாக்குறான்னா பார்த்தா எங்க அண்ணன் போயிருக்குது எங்க அண்ணன் போயிருக்குன்னு பாக்குறேன் ஆனா அன்னத்தை காணாமல் வருத்தப்பட்டான இப்படி ஒரு பாத்து எனவே கைலாயம எப்படிப்பட்டது வருகின்றும் தாமாக வர முடியாது பெருமான் இடம் என்று சொல்லி பெருமன் இப்படி ஒரு பாட்டு இந்த பாட்டு சேர்க்கல இதுல ஒரு பாட்டு பின்னாலே எப்படி சேர்த்திருக்கிறாங்க பையன் போனது அப்பா யாரு திருமால் திருமால் போய் கருடன காணாம கண்டுபிடிச்சு அது வாக்கு அல்ல என்று அதே போல திருமால் போனாராம் ரொம்ப நாள் காத்திருந்தாராம் பெருமானை வழிபட ஒண்ணும்பு நாளிட்டிருக்கு நம்ம விநாயக பெருமானுடைய ஊர்தி என்னது மூஞ்சூர் அந்த மூஞ்சூர் அப்படியே போயிட்டு இருந்ததுதான் கண்டு ஊர்தியை கண் துதிக்க யோன் ஊர்தியை கண்டு அதன் கீழ் ஆதி ஏனமதாய் இடக்கோளுற்றி என்று வந்து ஆணி தரும் கருளன் இங்கே கருணன் காணலையா இங்க அங்க வந்து நான்முகன் தன்னுடைய உறுதியாக இருக்கிற அன்னத்தை காணல இங்க கருடன் வந்திருக்கு தன்னுடைய திருமால் போனார் போனார் போனார் வரவே இல்லை என்ன பண்ணு அப்படியே கூடுமானும் இருக்கணும் போய் தலைவரை அருமையான கற்பனை அருமையான கற்பனை இந்த கர்பன் இப்படியே பெருமானுடைய மூஞ்சூர் போறது ஆனா நேரம் வெள்ளையா போயிடுச்சு என்கே அந்த பனினால வெள்ளையா இருக்குது ஆனா அந்த நிறம்னு தோணுது இப்படி போறத பாத்துட்டு கர்ப்பன் என்ன கருதிச்சான் நம்முடைய தலைவர் ஒரு காலத்துல வந்து நிலத்தை கேண்டி பண்டியா போனாரு பார்க்க முடியல பெருமானை காண்பதற்காக பண்டிகா நிலமத்தை இதுதான் பெருமானோ என்னமோ பண்டி மாதிரி இருக்குதே நோண்டு மாதிரி இருக்குதே எனவே இவருதான் என்று சொல்லி இந்த கௌரன் பறந்து எதுகிட்ட போகுதான் அந்த மூஞ்சி போயிட்டு இருக்க இப்படி ஒரு பாடல் ஆனால் இந்த பாடல் எந்த பதிப்பிலும் இல்லை என்றும் அதுல சபாபதி முதலியார் பதிப்பு ஒரு பதிப்பு இருக்கு அந்த முதலியார் பதிப்புல அவரை துணிஞ்சு இது வெள்ளி பாடல் இது சேக்கலாருடைய வாழ்க்கை நம்முடைய பெரிய புராணத்தில் ஒரு முப்பத்தி மூணு பாடல்கள் இடைச்சேரலாக இருக்கும் என்று எண்ணியிருக்கார் முப்பத்தி மூன்று பாடல்கள் முதல் பாட்டு இதான் முதல் பாட்டு இது போன்ற முப்பத்தி மூன்று பாடல்கள் இருக்கின்றன முப்பத்தி மூன்று பாடல் ஒரு கால் இது வாக்காக இருந்து அரிய அல்ல என்று சொன்னால் அந்த சிவராசு நான் என்ன பாவம் ரொம்ப கடிமப்படுவேன் அரிய மனதில் அப்படி தோன்றுகிறது என்று எழுதிருக்கார நம்முடைய புத்தி கூர்மையை கட்டுறதுனால அது ஒரு பெரிய தப்பா என்று அஞ்செழுதியிருக்க அப்படிப்பட்ட பாடல்கள் ஒரு இருபத்தி மூணு பாடல் முப்பத்தி மூணு பாடல் இடைச்சல் ஆக இருக்கின்றன இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல தக்க அறிஞர்கள் வச்சு ஒரு நாலஞ்சு பேர் வைத்து ஒரு ரெண்டு நாள் இருக்க வச்சு முன்னேற வந்து செய்து கொடுத்து முப்பத்தி மூணு பாடல்ல உண்மையாகவே எல்லாம் இடைச்சர்களா அல்ல இடைச்சா அல்லாத இருக்குமா என்பதை ஆய்ந்து ஒரு முடிவோட கொடுத்துட்டு இடைச்சரிக்கிறதுக்கு முன்னும் பின் பாட்டை படிக்கணும் இந்த பாட்டு மட்டும் ஏ இடைச்சு சொல்றீங்க ஓசையினாலா அல்லது சொற்களினாலா அல்லது கருத்து வேட்டனையினாலா என்பதெல்லாம் கொடுத்து ஒரு முடிவோட செய்யலாம் செய்யலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல கம்பராமாயணத்துக்கு பாட வேறுபாடுகள் என்பது மட்டும் செய்வதற்கு மூன்று ஆண்டு வேலை செஞ்சாங்க டி எம் நாராயணசாமி ரொம்ப அழகான வேலை ஏன்னா கம்பராமாயணத்திலும் பாட வேறுபாடு இருக்கு அது நல்ல பெரிய சிறந்த ஐயர்கள் வெங்கடராஜ ரெட்டியார் புருஷோத்தம நாயுடு இது மாதிரி இருக்கிற அண்ணங்கராஜாடியார் இது மாதிரி இருக்கிற பெரியார்கள் வைத்து எந்த பாடம் சிறப்பு என்பதை வைத்து அழகா செஞ்சாங்க ஆனால் அதுக்கு பின்னே வந்து துணைவேந்தர்கள் சரி கம்பளம செஞ்சிருக்கலாமே இருக்குது இளைச்சியர்கள் இப்ப நான் சொல்றது பாட வேறுபாடு இருக்கு நாங்களும் இவ்வளவு நாளா பாட வேறுபாடு இவ்வளவு இருக்கும் கருதுல இப்ப அந்த நூலை கொஞ்சம் எடுத்து அதை எழுதணும் போன பிறகு பாத்தம்னா பாட வேறுபாடு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கு ஒரு மூணு செய்யலாம் ஒரே ஒரு சந்தேகம் என்ன பண்றது வயசாட்டது அவரை தலைமை அமைத்து இன்னும் சில பேர் அமைத்து ஆராய்ந்து எந்த பாடம் சிறப்பு என்று தேர்ந்தெடுப்பது அது பெரிய புண்ணியம் அது ஒரு வேறுபாடு எடுத்து வைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்ய வேண்டிய பணிகள் தான் என்ன செய்யறேன் கேட்ட பாட வேறுபாட்டை தொகுத்து தொகுத்து என்ன அளவில் எழுத வேண்டியது ஆனா இதுவே முடிவல்ல பின்னரும் ஆராயலாம் என்று விட்டுலாம் பதம் தொகுத்து வைச்சது வேறுபாடு உண்டா சரி அத்தனையும் தொகுத்துறது ரொம்ப கொஞ்ச கடின வேலைதான் என்ன செய்யது செஞ்சிருவோம் திருப்தியாறுபாடுக்கஞ்சார வரலாறு மானக்கஞ்சார வரலாற்றுல ரொம்ப அற்புதமான பாட வேறுபாடு அன்னைக்கு போட எனக்கு மற்ற சாப்பாடே தேவையில்லை அன்னைக்கு இப்படி ஒரு அருமையான வேறுபாடு இருக்கு ஆனா இதுல எது எது நாம் துணிய முடியுது என்றதெல்லாம் வருத்தமா மானக்கஞ்சாரர் அந்த பெண்ணினுடைய கூந்தலை கேட்க வர்றார் திருமண நாளுக்கு முதல் நாள் அப்படி வருகின்றான் இனத்தவர் சைவத்திலேயே பிரிவு அவர்கள் தான் இந்த பெண்ணினுடைய கூந்தலை எல்லாம் கூந்தலா திரிச்சு மேல போட்டுக்கிறவங்க மற்ற எல்லா துறையும் செய்ய மாட்டாங்க அந்த வேடத்துல வந்தார் அந்த சிவர்மா அப்பா வந்தார் மாவரதியர் வேடத்துல அதுல முதிரைகள் இளைச்சிரைகள் இருந்தது சங்கு மாதிரி சக்கர மாதிரி வால் மாதிரி இருக்கிற அந்த ஐந்து முதிரைகள் இருக்குன்னா இருக்கு இன்னொரு பாடம் வடிவுன்னா உடம்பு அடியில் நிறுத்தான் யானாவுக்கு ஒரு முடிவுக்கு வந்தாதான் திரு வடியில் என்பது பாடமா திரு வடிவில் என்பது பாடமா யானாவுக்கு ரொம்ப அழகான இடமா இருக்கு ஒரே சொல்றேன் திருநாவுக்கரசர் பாலியபுத்திரி தூதர் ஆள் விட்டார் அக்கா வைத்த வழியா இருக்கு சொல்லிட்டு நான் வரமாட்டேன்ட்டாங்க அம்மா அக்கா உடனே இவர் புறப்படுகிறார் புறப்படுகின்ற பொழுது என்ன பண்றாங்க இரவு நேரம் எனக்கு யாருக்கும் தெரியாம அப்போ கை தாள ஊன்றிக்குது இவருக்கு வைத்து வலினால தள்ள முடியல இது பண்ண முடியல ரொம்ப யாராவது கை பிடிச்சா தேவலான் இருக்கு அதனால அப்படி கை ஊன்றுவதற்கு யாரும் இருக்கிறத ரெண்டொருவரை பிடித்து ஊன்றி கொண்டு வந்தார்னு ஒரு பாடம் ஊன்றி என்று அதுக்கு பாடம் என்ன கை கை தருவார் ஒருவரும் இன்றின்னு பாடம் ஊன்றி என்பது பாடமா இன்றி என்பது பாடமா எல்லாம் ஊண்டிங்கிற கைதழுவார் சில யாருக்கும் தெரியாம வரப்போறார் அதனால கைகளை தடுமாறிட்டு வராத தவிர ரெண்டு பேர் கையில இருந்தாங்க அவங்களுக்கு தெரியப்படுமே அவங்களுக்கு தெரிய போடுமே அதனால் கை தளர்வா கை ஊன்றுவதற்குரியார் இன்றி மிக தருமாற்றோடு பாடம் சிறப்பாக இருக்குமோ என்று கருது எல்லாம் நாலாயிரம் மாட்டுக்கு இரண்டாயிரத்துக்கு மேல இருக்க மாட்டிருக்கோம் ஆகவே அது போல இடைச்சர்கள் இந்த பாட வேறுபாடுகள் இவையெல்லாம் பெரிய பிராணத்தில் நாம் இனி என்ன வேண்டிய பகுதிகள் பல்கலைக்கழகம் செய்யணும் திருமடங்களில பொருளாதார செய்வதற்குரிய தகுதியுடைய கொலவரலும் வேண்டும் அது பெரிய இடர்பாடாச்சு பெரிய இடர்பாடாச்சு ஒன்றை சொன்னா இப்ப பெரிய என்னன்னு கேட்ட பேச்சாளர் கிடையாது பேச்சாளர் இருக்கிறாங்கன்னு ஒரு பேரு ஆனா பேச்சாளர் கிடைக்கலன்னு ஒரு பேரும் இருக்குது எங்க பார்த்தாலும் வந்து வேலை இல்லாத இருக்குன்னு தெரியுது நமக்கு வேலைக்கு ஆள் இல்லையேன்னு தெரியுது நாங்க பேப்பர்லாம் போட்டோம் நல்லா திருமுறை பணி செய்வதற்கு நல்லவர் எங்களுக்கு நல்ல புலவர்கள் நான் ரெண்டு பேர் மூணு பேர் தான் வரேன் ஆயிரம் ரூபா தர்றோம் அல்ல மாதிரி திருமுறை பண்ணி உணவும் தர்றோம் என்றெல்லாம் சொல்லி மடத்துல வெளியிட்டாங்க வரலையே ஏன்னு கேட்ட கெட்டி காரும்போது எட்டு நாள் நீங்க வெறும் பாடம் சொல்றதில்லை வேலை செய்யணும் செய்யும்போது தெரிஞ்சு போகணும் ஒரு பக்கம் வேலைக்கு ஆள் தக்கவரில் அது போல இதெல்லாம் எனவே இவற்றையெல்லாம் நாம் என்ன வேண்டும் ஒரு காலகட்டத்துல இனி பார்ப்போம் ஆரம்பர் மூட ஊடம் அறிஞர் அறிவியல் எதிர் எதிர் முடங்க வரம்பெரும் காதல் வரம்பெரும்பு ஆகவே ஒவ்வொரு நாளும் அது வருகின்ற அன்பர்கள் வழிபாடு செய்தவர்களும் வழிபாடு செய்து மீழ்வர்களுமாக எப்பொழுதும் எப்பொழுதும் அந்த அன்பருடைய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கின்ற அந்த மலை என்று சொன்னார் இப்படியாக இந்த மலை சொன்னவர் இனிமேல் ஒரே ஒரு கருத்தை நான் வந்து வசனமா சொல்லிடுறேன் எல்லா பாட்டையும் படிப்பது என்பது இல்லாமல் அப்பதான் திருமலை அது முடியும் எல்லோரும் விற்றுக்கிறார்கள் திருமலையில இந்த இடத்துல இப்ப என்ன ஒரு செய்தி திருமலை சிறப்பு இருதிறுத்தது ஒரு திறன் முற்பகுதி என்னன்னு திருமலையை பற்றி வர்ணிப்பது இன்னொன்று அந்த திருமலை நடந்த நிகழ்ச்சியை சொல்லுவது இப்பொழுது திருமலையினுடைய சிறப்பை சொல்லி ஆயிற்று அங்கு நடந்த நிகழ்ச்சியை ஒரு நிகழ்ச்சி இதுதான் நமக்கு தேவைப்போம் ஏன் பெரியாணம் தோன்றுவதற்கெல்லாம் நிலைக்கலமாக பெருமானியிருப்பாங்க அப்ப அப்படியே ஒடிய முனில காட்டலாம் காட்ட மாட்டான் நம்மதான் அப்படி இருக்கும்போது நேரம் ஒரு ஒளியானது அப்படியே வந்துதான் எங்க கையில மலையில எல்லா முனிவர்களும் மற்ற அன்பர்களும் இருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பெருமானும் உமைமையோடு வீட்டில் இருக்கின்ற அந்த நேரத்துல அப்படியே அந்த ஒளி ஆனது அப்படி ஒளி வந்த உடனே அங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியல உபமணிய முனிவர் மட்டும் தங்கி போச்சு உடனே எழுந்திருச்சுதான் என்ன பேரு எத்தனை ஆண்டு ஆச்சு பதினெட்டு ஆண்டு ஆயிடுச்சு என்று வணங்கிட்டான் வணங்கின உடனே அந்த ஒளி போயிட்டு அங்க இருக்கிற முனிவர்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐயம் என்ன நம்ம இவர் ஓமுனி முனிவர் யாரையும் வணங்க மாட்டார் பிவபெருமான என்று மறந்தும் புறந்தோழா மாந்தர் பைணவத்தில் சொல்லுவாங்க மறந்தும் புறந்தோடா மாந்தர் மறந்து போய் கூட நாராயண தவிர வேற யாரையும் வணங்க மாட்டாங்க அது போல இங்க மறந்தும் புறந்தோடா மாந்தர் பிவபெருமான என்று வேற யாரையும் தோட மாட்டார் அப்படிப்பட்ட அந்த ஒளியை கண்டு வணங்குறாரு யாருன்னு கேட்டாங்க என்னப்பா தெரியல என்னப்பா மறந்துட்டீங்களே என்னது நந்தவனத்துக்கு போகும்போது அந்த நந்தவனத்துக்கு போயிட்டு வந்த பெண்களோட ஒரு கணம் பார்த்ததுனால என்ன சொன்னது மறந்துட்டேன் சாப்பிட மறக்கிற மணக்கும் போது நான் அந்த கீழ உலகத்துக்கு போயிட்டு மறந்து உங்களை தடுத்தாட கொள்ளும்னு கேட்டுக்கொண்ட பத்திய அருமை அருமை அப்படி போன சுந்தரர் தான் இப்பொழுது அந்த பதினெட்டு ஆண்டு ஆய் இந்த ஒளியாக வந்தார் இப்படி வருது கதை அடி வருகின்ற பொழுது ஒரு உத்தி நீங்க என்ன எழுதி பாருங்க நான் கூட சொல்றேன் நல்ல ஆங்கில பேராசிரியர் வடமொழி பேராசிரியர் இருந்தாங்க சொன்ன அவங்க இலக்கியங்களோ கேட்டு பாருங்க ஐயா உங்க நாடகம் சேக்தியை மற்ற இதெல்லாம் இருக்குது முடிவிலிருந்து முதலுக்கு வரும்படியான அந்த அமைப்புல அமைச்சிருக்காங்களா வரலாற்றை எனக்கு தெரிய வரைக்கும் தமிழ் லக்கியத்துல இது ஒண்ணுதான் இருக்கு இப்ப எப்படியான இந்த மாதிரி ஒரு ஒளி வர அந்த ஒளி இவங்க ஒருவர் மட்டுமே எழுந்து வணங்க மற்ற என்ன ஒளி என்று இதுதான் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னே இங்க இருந்து ஆளாள சுந்தரர் இது மாதிரி பெருமான் வந்து மண்ணுக்கு செல்லு என்று சொல்ல மண்ணுக்கு சென்றால் அங்க சில பேர் புதிய ஆற்றல் இது எப்ப போச்சுங்க என்ன கதைன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கினீங்க கேளாயோ அதன் கதையின்னு ஆரம்பிக்கிறார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் சென்ற ஒருவர் ஒளிமயமாக வர இந்த ஒை கண்டவர்கள் இது என்ன வரலாறு என்று சொல்ல கேளாயோ அதன் கதையை முடிவில் இருந்து முதலுக்கு வந்த ஒரு அமைப்பு இந்த பெரியவரான ஒன்றுக்குத்தான் மற்றதெல்லாம் ஒரே ஒரு ஊரிலேயே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒன்பது புள்ள ஒன்னு கூட ஒரு புடி இல்ல இப்படிதான் போச்சு முதலில் முடிவுக்கு வந்ததே தவிர முடிவில் இருந்து வரவில்லை சிந்தாமணி இல்ல திருநாட்டில் பிறகு ராமாயணம் பாலகான வருது பாரதம் அங்க இதுல இருந்து பேர் மணிமேகலை பூம்புகாரில வர்றான் கோவலன் பூம்புகாலதான் பிறக்க ஒரே ஒரு முடிச்சா இளங்கோடிகள் தான் மற்ற எல்லாரும் சின்ன பிள்ளையா இருந்து நாலு மேனியும் குழந்தை வண்ணமா வளர்ந்து பிறகு வந்து வயசு வர திருமணம் ஆச்சுங்க இளங்கோடிகள் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு முற்போக்கு போனார் ஆவடும் தான் அந்த பெண்ணை ஆர்தரியமானார் பன்னிரண்டு வயது பெண் இதோ அவன் பார் சி யார் பதினாறு வயதுடைய பையன் இந்த இருவருக்கும் திருமணம் காண நடந்தனர் திருமணம் முடிச்சுட்டார் முதல் காதலியே திருமணம் முடிச்சுட்டார் ரொம்ப சுறுசுறுப்பு அப்படி ஒரு நூல் அந்த ஒரு நூல் தான் எடுப்பிலேயே பதினாறும் பன்னிரண்டு கண்டு அறிமுகப்படுத்தி அந்த மாதிரி கதையை கட்டுக்கோப்பாக கொண்டது சிலப்பதிகாரம் ஒன்றுதான் மரங்கள்லாம் முதல்ல வளர்ந்து எல்லாத்தான் பெரிய புராணம் மட்டும்தான் முடிவில் இருந்து முதலுக்கு வருவது இது திரைப்படங்கள்ல சில திரைப்படங்கள்லாம் கொண்டிருக்கிறாங்க ரொம்ப அருமையான முக்கியம் அப்படியே கப்பலில் போகணும் போகும்போது தள்ளத்தை எழுதிட்டே போவது போகும்போது கூட ஒருவன் வருவான் வந்தவனே, அடவே என்ன கையில ஒரு மச்சம் அப்படின்னு கேட்பான் கையில ஒரு மச்சமா கேளாயோ அதன் கதையின்னு வருவான்